என்ன கேட்டு தெரியாம இருக்கலாமாடா அவரு ரஷ்யாவில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானிகளார் அப்படியா எப்படி நல்லவர் அவரு நல்லவருங்கிறதுனால அவரை பத்தி சொல்றோம் பொல்லாதவர்தான் சொல்லுவோமா அவரு எப்ப பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுல செப்டம்பர் ஒன்பதாம் தேதி பறந்தார் அவரு சின்ன வயசுலேயே அவங்க அம்மா அப்பாவை இழந்துட்டார் அதனால வந்து அவருடைய சொந்தக்காரங்க உறவுக்காரங்க தான் அவரை வந்து வளர்த்தாங்க அதனால அவர் வந்து அன்புக்கு ரொம்ப இயங்கி தன்னுடைய வாழ்க்கைய வளர்ந்துகிட்டு இருந்தாரு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டுல ரஷ்யாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம் கசான் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகம் இருந்துச்சு அதுல போய் இவர் சேர்ந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சாரு ரொம்ப அறிவான ஆள் தான் ஆனா படிச்சார தவிர அவருக்கு படிப்பு அந்த அளவுக்கு மண்டையில ஏறலை கொஞ்சம் சுலாவா தான் படிக்க ஆரம்பிச்சாரு ஆனா வந்து அங்க இருக்கிற பேராசிரியர்கள்லாம் வந்து இவர் வந்து படிக்க லாயக்கல்லாத இவருக்கு படிப்பே வராது அப்படின்னு சொல்லி அடிக்கடி அவர் வந்து ரொம்ப கேள்வி இங்குன்றலும் பண்ணிக்கிட்டு அதனால பார்த்தாரு இது என்னடாது பெரிய தலைவலி அப்படின்னு சொல்லிப்பட்டு அந்த படிப்பை பாதிலேயே நிறுத்தி சொந்த ஊருக்கு திரும்பி வந்துட்டாரு ஐயையா இப்படி எல்லாம் செய்வாங்க பணம் கட்டில சேர்ந்துருப்பாரு பணம் வீணா போயிருக்குமே பணம் கட்டினதற்கு வாழ்க்கையே போகுது பணம் என்ன போன என்ன கேலிங்க போய் வீட்டுக்கு வந்துட்டாரு என்ன வீட்டுல வந்து என்ன யோசிச்சு பார்த்தே ராடா ஒண்ணெல்லாம் செய்யறது அதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் வந்து இதுல ராணுவத்துல இருந்தாரு அப்புறம் பார்த்தேன் நம்மளும் போய் ராணுவத்துல சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் ராணுவத்துல சேர்ந்துட்டாரு ஐய ஐயா விட்டுட்டு ராணுவத்துக்கு போயிட்டாரா என்னவென்றும் அது இந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறும்போது ஏதாவது பண்ணித்தானே ஆகணும் அதனால போய் ராணுவத்துல போய் சேர்ந்து இருந்தாரு ஆனா அங்கே போய் பார்த்தா அங்கே அதுதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிருக்குது அங்கே போனதுக்கு அப்புறம் அவர் வந்து நிறைய எழுத ஆரம்பிச்சிருக்கிறார் ஒரே எழுத்து பணிதான் இந்த நேரம் எழுதுறது அதாவது ராணுவத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி நேரம் போக மத்த எப்போ ஓய்வு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்கிறார் அதுல வந்து நிறைய சிறுகதைகள்லாம் நிறைய எழுதியிருக்கிறார் அது எழுதி எல்லாம் வெளியில வரும்போது மக்கள் அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பாராட்டுகள்லாம் அவருக்கு வந்து இருக்குது அதுக்கப்புறம் என்ன சரி சிறுகதை எழுதிட்டு நாடகங்கள் கட்டுரைகள் படிச்சு பார்த்துட்டு இதுல வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஆக நம்மளுடைய எழுத்து வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படியே நம்ம நிறைய எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம்தான் அவர் முழு எழுத்தாளராகவே மாதிரி எழுத ஆரம்பிச்சார் பரவாயில்லையே மாமா காலேஜுக்கு போகட்டே நல்லா எழுத ஆரம்பிச்சுட்டாரு படிப்புறது வேறடா படிப்பு வேற நம்மளுடைய சொந்த அறிவுங்கிறது வேற படிப்பு வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் வாழ்க்கை கிடையாது அதைக்கும் தாண்டி பல விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி ஜெயிச்சு அப்புறம் என்ன பண்ணாரு அவர் என்ன பண்ணாரு இப்படி எழுதிக்கிட்டே இருந்தவர் அப்புறம் வந்து நிறைய தத்துவங்கள்லாம் எழுத ஆரம்பிச்சாரு அதுக்கு என்ன அவர் நிறைய யோசிக்க யோசிக்க அவருக்குள்ள பெரிய விஷயங்கள்லாம் கிடைச்சது எல்லா வசதி வாய்ப்பும் இருந்தும் தூக்கம் இல்லாமலே ஒரு சிலர் தரிச்சுக்கிட்டு ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லாமல் ஏன் அப்படின்னு சொல்லி இதுக்கான ஒரு இடையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளமாக அவருக்கு மனசுக்குள்ளே போட்டு போராடிக்கிட்டு அதை பத்தி ஒரு அந்த கேள்விக்கான பதிலை தேடிக்கிட்டு இருந்தார் அவருக்கு திடீர்னு ஒரு கிடைச்ச ஒரு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது மனிதனுடைய கண்ணுக்கு தெரியாத அளவுல ஒரு மிகப்பெரிய சக்தி ஒன்று இருக்குது அந்த சக்தியோட துணையோட நம்ம நல்ல சிந்தனையோட நல்ல செயல்களை செஞ்சோம்னா அது எப்பவுமே நமக்கு அமைதியையும் நல்ல ஒரு பலனையும் தரும் அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சார் அதெல்லாம் அதெல்லாம் அந்த மாதிரி ஞானிகளுக்கு தாண்டா தெரியும் அவர் சொன்னதும் அதாவது இப்படி ஒன்னு இருக்குங்கறத சொன்னார் பத்தியா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி நினைச்சு அப்புறம் சரி அதுதான் அப்புறம் மக்கள்லாம் அதை ஒத்துக்கிட்டாங்க சரி இப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு ஒரு மிகப்பெரிய ஒரு நாவல் ஒன்னு எழுதினார் அந்த நாவல் வந்து இன்னைக்கு வந்து அதை பெருசா போற்றக்கூடிய ஒரு நாவல் போரும் அமைதியும் அப்படின்னு ஒரு நாவல் எழுதினார் அந்த நாவல் வந்து மிகப்பெரிய அளவுல பாராட்டுதல்களை பெற்றது அது வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ரஷ்யாவில் இருந்த அந்த கால சூழ்நிலைகளை வந்து ரொம்ப அழகாக அதில் படம் பிடிச்சு காட்ட அளவுக்கு அந்த நாவல் எழுதியிருப்பார் போரும் அமைதியும் ஆனா அவர் வந்து அது ஒரு நாவலாக அவர் ஒத்துக்கல ஏன்னா அதனுடைய கடைசி அத்தியாயத்திலெல்லாம் வந்து அவரு அந்த நாவலனுடைய கதையினுடைய போக்க விட்டுட்டு அதுல நிறைய அவருடைய தத்துவ கருத்துக்களையும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்ப அது வந்து நாவலுக்கு உரிய ஒரு முழுமையான இது கிடையாது அப்படின்னு சொல்லி அவரே வந்து அதை ஒத்துக்க மாட்டேன்ட்டார் அதுக்கப்புறம் அண்ணா கரீனினா அப்படின்னு ஒரு நாவல் எழுதினார் அதுதான் அவருக்கு உண்மையிலேயே இதேதான் நாவல் அப்படின்னு சொல்லி அவரே ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் வந்து இந்த அண்ணா கரீனா அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறார் இது மாதிரி வந்து எழுதின நிறைய நாவல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாரு இந்த இரண்டு நாவல்கள் அவருடைய பேரை சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து மக்கள் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அதுல அந்த இரண்டாவது நாவல் அண்ணா கரீனினா தான் உண்மையிலேயே ஒரு நாவல் அப்படின்னு அவர் ஏத்துக்கிட்டார் அந்த நாவலோட முதல் வரியை எப்படி ஆரம்பிக்கணும் கேட்டீங்கன்னா மகிழ்ச்சியான குடும்பங்கள் எல்லாம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றன குடும்பங்கள் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் துயரப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருப்பார் அதாவது ஹாப்பி ஃபேமிலி ஆர் ஆல் அ எவ்ரி அன்ஹாப்பி ஃபேமிலி இன் இட்ஸ் ஓன் வே அப்படின்னு சொல்லியிருப்பார் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மதங்களை பற்றி அவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணி அது பற்றிய விவரங்களாம் அவர் சேகரிச்சு வச்சார் விவேகானந்தர்னா அவருக்கு ரொம்ப உயிர் தன்னலமற்ற ஆன்மீக வழியில் சென்றவர்கள் இவரை போல ஒரு மனிதரை நான் இதுவரைக்கும் வேற எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி விவேகானந்தரை பத்தி அவர் ஒரு இதுல குறிப்பிட்டிருக்கிறார் அந்த அளவுக்கு விவேகானந்தருடைய கொள்கைகளும் விவேகானந்தருடைய அந்த பேச்சுக்களும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதை அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார் அதுக்கடுத்து அந்த அகிம்சையில வந்து அவருக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு அஹிம்சை ஒன்றுதான் வெற்றி பெறும் எழுதினார் பரலோக ராஜ்யம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார் அந்த புத்தகத்தை படிச்சுட்டுதான் மகாத்மா காந்தியே வந்து டால்ஸ்டாய தன்னோட குருவாயை எத்துக்கிட்டார் அந்த அளவுக்கு அந்த புத்தகத்துல நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறார் அதுல முக்கியமா சொல்றது வந்து அறவழியில போராடணும் அதாவது தீவிரவாதம் கூடாது அற வழியில தான் போராடி என்ன வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவரு அதுல சொல்லியிருக்கிறாரு வேற என்ன சொல்லியிருக்கிறாரு நிறைய சொல்லிருக்கிறாரா ஏகப்பட்டது அவரை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் இந்த வந்து ஒரு விஷயத்தை கேட்டுக்க அதாவது இந்திய பத்திரிகையாளர் நம்ம ஒருத்தர் வந்து அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அதுல என்ன எழுதியிருக்கிறாரா ஆங்கிலேயரின் கொடுமைகள் தாங்க முடியவில்லை அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் உங்க நாட்டில் அதிகாரத்துல ஆறு குரட்பாக்கள் அதுக்கான வழிய அதுல சொல்லி அதன் வழியில நின்று அந்த அறவழியில போராடினீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரே சாத்திய கூறு அப்படின்னு சொல்லி திருப்பி எழுதியிருக்கிறாரு அதாவது திருக்குறள்ல என்ன இருக்குங்கறத இந்த அளவுக்கு அலசி ஆரஞ்சு இன்னும் அது மட்டும் இல்லாம அந்த திருக்குறளை வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ரஷ்யர்களுக்கு எடுத்து சொல்லி இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதை படிங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து வழிகாட்டியா இந்த திருக்குறளை எடுத்து சொல்லுவார் அந்த அளவுக்கு திருக்குறள்னா அவருக்கு ரொம்ப ஒரு பிடித்த விஷயம் எல்லாரையும் மன்னிக்க கத்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவார் அடிக்கடி சொல்லுவார் ஏன்னா மன்னிக்கும் மனப்பான்மை இருந்தாத்த நம்மளால மேல மேல வர முடியும் இல்லாட்டி எதிர்ப்பும் அழிவும் நம்ம அதிகமா இருக்கும் அதனால மன்னிக்க கூடிய பக்குவம் பக்குவம் உள்ள மனிதனுக்குத்தான் கூடிய மனம் இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிற இப்படியெல்லாம் இருந்த மிகப்பெரிய புகழ்பெற்ற சீர்திருத்தவாதியாக இருந்த டால்ஸ்டாய் அவருக்கு வந்து நிமோனியா காய்ச்சல் வந்துருச்சு அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுல நவம்பர் இருபது அன்னைக்கு அஸ்தபோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அந்த ரயில் நிலையத்துல இறந்து போயிட்டார் ஆனா அவருடைய இறுதிச் சடங்கு வந்து பார்த்தா மக்கள் வெள்ளமா வந்து திரண்டு ரொம்ப கூட்டமா வந்திருந்தாங்க எல்லோரும் உலகத்தை மாற்ற வேண்டும் என்று எண்ணிக்கிறார்களை தவிர தன்னை எப்படி மாற்றி வேண்டும் என்று ஒருவரும் எண்ணுவதில்லை அப்படின்னு சொல்லி அதுதான் அவருக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லி அவர் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார் நல்லா இருந்தது மாமா ஆனா டான்ஸ்டாய்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஆளாக இருப்பார் போலையே நாம ஏதாவது சாதாரண நினைச்சுக்கிட்டு ஆமாடா நீ எல்லாரையும் சாதாரணமா தானடா நினைக்கிறேன் யாரையாச்சும் ஒரு பெரிய மனுஷன் நினைச்சுனா நீ பெரிய மனுஷன் ஆகலாம் அடமா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய சரித்திரம் எல்லாம் வாழ்ந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்காங்கிறது சரி பரவாயில்ல இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் சொல்றீங்களே நீங்க சொல்றதுனால எனக்கு அது தெரிஞ்சு இல்லாட்டி நான் எங்க வீதெல்லாம் தெரிஞ்சுக்க போறேன் சரி மாமா ரொம்ப சந்தோஷம் நான் கிளம்புறேன் டைம் ஆச்சு அடுத்த வாரம் வரேன் இது மாதிரி என்ன நல்ல விஷயங்கள்லாம் சேர்த்து சரிப்பா பாத்து போயிட்டு வரலாமா அடுத்து வரேன் பா சரி வரலாமாமா சரி போயிட்டு